அவர்கள் அப்தஹ என்ற இடத்தில் இருந்த போது அங்கு வந்த பிலால் அலி அல்லாஹன் தொழுகை நேரம் வந்துவிட்டது பற்றி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் பின்னர் பிலால் ஒரு கைத்தடியை எடுத்து வந்து அதை நபிசலாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் நாட்டிவிட்டு தொழுகைக்காக இக்காமத் சொன்னார்கள்